அவர்கள் இருந்தார்களா என்று அவர்கள் ஆம் என்றனர் இதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று திரும்பவும் நாங்கள் கேட்டோம் அதற்கு ஹப்பாபுர் அலி அவர்கள் நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது தாடியின் அசைவு மூலம் அறிந்து கொண்டேன் என்று விடையளித்தார்கள்